அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே என்பர்களே உலக தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கிறோம் யாதி நித்தியம் விபதேர்வேத பாரீசா மே வசத்து ஜிஹ்பக்கே ப்ரமூபா சரஸ்வதி விதையே சர்வீம் விஷஜே பகிணாக்கி மூத்தே நமஸ்ரீதிணா மூத்தி சுதேசி கேந்திரம் சூத்தகம் மோனேந்திரம் ஸ்ரீங்கரம் பாஷியம் மதுமா தேஜஸ்விம் அகமுதலயுத்தை உள்ளம் தோறும் வள்ளுவம் என்ற திருக்குறள் வகுப்பு தொடங்கியிருக்கின்றோம் முதர் அதிகாரம் கடவுள் வாழ்த்தது ஒரு செயலை தொடங்குகின்ற பொழுதும் இறைவனை வணங்கி வழிபட்டு தொடங்குதல் என்பது நம்முடைய மரபு அது ஒரு நூல் இயற்றுவதாக இருக்கட்டும் அல்லது அன்றாட செயல்களாக இருக்கட்டும் காலையில தூங்கி எழுந்துதிலிருந்து இரவு தூங்கப் போக வரைக்கும் நாம் செய்கின்ற சாமான கடமைகள் அதற்கும் கூட இறைவணக்கம் ஸ்லோகங்கள் இருக்கு சிறு செயலிருந்து பெரும் காரியங்கள் வரைக்கும் இறைவனுடைய அருளால் இறைவனுடைய திட்டப்படி நடக்கின்றது ஆகவே இறைவனுடைய அருளை வேண்டி செய்ய தொடங்குகின்ற செயல் முழுவதுமாக நிறைவேற வேண்டும் அது முழுமையாக முடிய வேண்டும் என்றும் பிறகு அது பயன் தரத்தக்கதாகவும் இருக்க வேண்டும் என்றும் பிரார்த்தித்து செயலை தொடங்குகின்றோம் அதான் இறை வணக்கம் கடவுள் வணக்கத்தோட தொடங்கிறதுக்கு காரணம் ரெண்டு நாம ஆரம்பிச்சிருக்கிற செயல் முழுசா முடியணும் நல்ல விதமா அது பிறகு அது பலருக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் நிறைய பேருக்கு போய் சேரும் பலன் நமக்கு கிடைக்க வேண்டும் ஒரு புஸ்தகம் எழுதுறோம்னா எழுத தொடங்குறது முழுமையா எழுதி முடிக்கிற வரைக்கும் எந்த தடையும் இல்லாமல் இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த புஸ்தகத்தை அச்சிட்டு அது பலரும் கைக்கு போய் அது பலரும் படித்து அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் அதற்குதான் பிரார்த்தனை அப்படி இங்கும் திருக்குறள் தொடங்குற பொழுது பாயிரத்துல முதலாவதாக இறைவணக்கத்தோடு தொடங்குகின்றார் இந்த இறைவணக்கத்துல மூன்று விஷயங்கள் முதல்ல கடவுளின் இலக்கணம் கடவுளுடைய லட்சணம் என்ன என்று முதல்ல சொல்லுகின்றார் அதுக்கப்புறம் கடவுளை வழிபடுகின்ற முறை அந்த கடவுளை நாம எப்படி வணங்க வேண்டும் என்று அந்த வழிபாட்டு முறையையும் கூறுகின்றார் பிறகு கடவுளை வணங்குவதால் ஏற்படுகின்ற பயன் என்ன என்பதையும் கூறுகின்றார் ஒன்றொன்றா நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு பத்து குரல்ல ஒவ்வொரு குரல்லையுமே ஒவ்வொரு இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கு நம்ம ஒவ்வொரு குரலா படித்து பார்க்கலாம் நம்ம ரொம்ப விரிவான விளக்கம் பார்க்க போறது இல்லை அதே சமயம் எவ்வளவு தேவையோ அவ்வளவு பார்ப்போம் முக்கியமான விஷயங்களை நம்ம பார்ப்போம் ஏன்னா நமக்கு திருக்குறள் ஏற்கனவே நிறைய தெரிந்தது தான் அறிமுகமானது அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சம்பிரதாயமாக சொல்லுகின்ற அர்த்தம் அதுவும் நம்மளுடைய சனாதன தர்மம் என்ன சொல்லுகின்றது அதனுடைய அடிப்படையில திருக்குறள் அதோடு எவ்வாறு பொருந்தி போகின்றது என்பதை பார்க்கிறது நோக்கம் ஒவ்வொரு குரலுக்கான அர்த்தத்தையும் சுருக்கமா பார்த்து அப்புறம் தொகுத்து பார்க்கிறோம் முதல் குரல் சொல்லலாம் திரும்பச் சோழன் நான் சொல்றேன் திரும்ப சொல்றான் அகர முதல எழுத்தல்லாம் ஆதி பகவன் முதற் எழுத்துக்கள் அனைத்தும் ஆ என்னும் எழுத்தை முதலாக உடையன நமக்கு தெரியும் நம்முடைய பாரதிய மொழிகள் எல்லாவற்றிலும் முதல் எழுத்தா இருக்கிறதுக்கள் முதலாக இருக்கிறது அகரம் என்ற அல்ல எழுத்துக்கள் அனைத்திற்கும் முதலாக முதல்கிற பொழுது தொடக்கம் என்று ஒரு பொருள் காரணம் என்று ஒரு பொருள் அதுதான் தொடக்கமாகவும் முதல் எழுத்தாகவும் இருக்கிறது மற்ற எல்லா எழுத்துக்களுக்கும் காரணமாகவும் இருக்கின்றது இங்க எழுத்துங்கிறத வரி வடிவத்தை சொல்லுகின்றோம் அங்க அதற்கு முன்னாடி வரி வருவதற்கு முன்னால் அது சப்தமாக இருக்கின்றது ஒலி இருக்கு ஒளிங்கிறது ஒளி ஒலி வடிவம்தான் சப்தம் ஆ என்ற சப்தம் அதான் முதல் ஒளி முதல் சப்தம் என்பார் தோன்றுகின்ற ஒலி அதனுடைய மாறுபாடாகத்தான் மற்ற எல்லா ஒலிகளும் வருகின்றன ஓம்காரங்கிறது எல்லா ஒலிகளுடைய ஆதாரமாக பார்க்கின்றோம் ஓம்காரத்துல அ உ மா என்பது அ என்று தொடங்கி ஊ என்பதில் நிலை பெற்று மா இம் என்பதில் அனைத்து சப்தங்களும் ஒடுங்குகின்ற நயமாகின்றன முதல் நடு கடை மூன்று எழுத்துக்களையும் சேர்த்துதான் ஓம் என்று இருக்கின்றது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சப்தங்களுக்கும் எல்லா ஒலிகளுக்கும் எல்லா சப்தங்களையும் தனக்கு உள்ளடக்கியதா ஓங்காரம் இருக்கு அதுல தொடக்கம் முதல் தொடக்கம் அகாரம் என்பது அப்படி அது போல இது உதாரணம் அது போல உலகு ஆதி பகவன் முதற் உலகம் அனைத்தும் ஆதி பகவனை முதலாக அதாவது கடவுள் என்பதற்கு ஆதிபகவன்கிற பெயரை இங்க முதல்ல சொல்லி இருக்கின்றார் முதல் லக்ஷணமா கடவுளின் இலக்கணங்கிறது முதல் இலக்கணம் ஆதி பகவன் என்பது கடவுளை முதலாக கொண்டது ஒரு உலகத்திற்கு கடவுள் முதலாக இருக்கின்றார் காரணமாக இருக்கின்றார் முதலாக காரணமாக உலகத்துல பார்த்தோமா பார்த்தோம் என்றால் எல்லாமே காரண காரிய சம்பந்தம் இருக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கின்றது ஒன்றிலிருந்து ஒன்று வருவதாகத்தான் உலகம் இருக்கு ஒரு மரம்னா ஒரு விதை ஒரு உயிர் ஒரு உடல் என்றால் ஒரு கரு இருக்கின்றது காரண காரியம் இல்ல காரணம் இல்லாம தானாக திடீரென்று புதிதாக தோன்றியதுன்னு உலகத்துல எதுவுமே இல்லை ஒரு செயல் நடக்குதுனாக்கா அது செயல் நடத்துவதற்கு நடத்துபவன் கொடுத்தனா அதுக்கு ஆதாரமான சில மூலப்பொருள்கள் இருக்கின்றன உலகம் அனைத்தும் காரண காரிய சம்பந்த உடையதாகத்தான் இருக்கின்றது இப்படி இந்த உலகத்திற்கு மூலம் என்ன உலகமே ஒரு காரியம் உலகம் ஒரு காலத்தில் தோன்றியதுனாக்க அது தோன்றியதுங்கிறதா காரியம் அப்ப எதிலிருந்து தோன்றியதுங்கிற கேள்வி வருகின்றது எதிலிருந்து தோன்றியதோ அது காரணம் ஒன்று தோன்றுகிறதுனா அது இதிலிருந்து தோன்றியதோ அதற்கு காரணம்னு பெயர் மரம் என்றால் அது விதையிலிருந்து தோன்றுகின்றது விதையிலிருந்து வருகின்றது மரத்துக்கு விதை காரணம் உலகம் ஒரு காலத்துல தோன்றியது என்றால் உலகத்திற்கு ஒரு முதல் இருக்க வேண்டும் அல்லவா அந்த முதல் எதுவோ அந்த காரணம் எதுவோ அது ஆதி பகவன் அது கடவுள் அல்ல மரம் விதை மரம் விதை என்று போய்கொண்டே இருக்கு இப்ப மூல விதை எதுவோ முதல் விதை எதுவோ அது ஆதி அதனால ஆதி பகவன் கடவுளுக்கு ஆதிங்கிற லட்சணத்தை வர சொல்ற ஆதினா முதல் அப்படின்னு அர்த்தம் ஆதினா முதல் தொடக்கம் தொடக்கமாக இருப்பது எது முதல் விதையாக இருந்ததோ பிரபஞ்ச மனைத்திற்கு முதல் விதையாக எது இருந்ததோ அது ஆதி அதனால ஆதிங்கிறது ஒரு லட்சணம் பெயர் ஆதினா தொடக்கம் முதல் நமக்கு கேள்வி வரலாம் அவர் தொடக்கம் என்றால் கடவுள் உடல் முதல் உலகத்திற்கு முதலாக இருக்கிறார் முதல் பொருளாக இருக்கிறார் எழுத்துக்களுக்கெல்லாம் ஆ மாதிரி அவருக்கு ஆதி எழுதுணும் அவருக்கு முதல் எதுன்னு கேட்கலாம்ல நமக்கு நாம் இருக்கிறோம்னா அம்மா அப்பா இருக்காங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு அம்மா அப்பா தாத்தா பாட்டி இருக்கிறார் அவருக்கு முன்னாடி அவருக்கு முன்னாடி முதல் அம்மா அப்பா பார்வதி பரமேஸ்வரன்னு சொன்னேன் அடுத்த கேள்வி அவருக்கு அம்மா அப்பா யாரணும் கேள்வியாக தானே வருது அதற்கு முதல் என்ன அதற்கு முதல் இல்லை அதற்கு முதல் இல்லைங்கிறதுனால தான் அது முதல் அவர் முதல்னு சொல்லிட்டா அவருக்கு ஒரு முதல்னு சொல்ல முடியுமா அவருக்கு ஒரு முதல் இருந்தால் இவரை முதல்னு சொல்ல முடியாது அப்ப முதல்வன் அப்படின்னு சொன்னாக்க அவருக்கு மேல யாரும் இல்லைன்னுதான் அர்த்தம் ஆனா எப்ப முதல்ங்கிற ஒரு லட்சணம் வருதோ அதற்கு முதல் இல்லைன்னு ஆகின்றது அப்ப அது எப்படி வந்ததுங்கிற கேள்வி வரும் அது வரவில்லை அது எப்பொழுதும் இருப்பது காரணமா எது இருக்கின்றதோ உலகம் அனைத்திற்கு முதற் பொருளாக இது இருக்கின்றதோ அது தோற்றம் இல்லாதது அதனால ஆதிங்கிற பொழுது அது அநாதி அதன் மற்ற அனைத்திற்கும் அது ஆதியாக இருக்கின்றது ஆனா ஒரு ஆதி இல்லை அனைத்திற்கும் அது காரணமாக இருக்கின்றது ஆனா ஒரு காரணம் இல்லை இன்னொரு விதமா சொன்னா உலகத்துல அனைத்தும் காரியமாக இருக்கின்றது அதற்கு ஒரு காரியம் இருந்தா அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது அந்த முதல் பொருள் எதனுடைய காரியமும் அல்ல அது மற்ற அனைத்திற்கும் காரணமாக மாத்திரம் இருக்கின்றது அது இன்னொன்றில் காரியமாக தோன்றியது அல்ல அதனால அந்த முதல் பொருள் கடவுள் பிறப்பும் இறப்பும் அற்றவர் அது எதற்கு முதல் இருக்கோ அதற்கு முடிவு எது தோன்றுகிறதோ அது ஒரு நாள் அணிகிறதுன்னு இப்ப கடவுள் தோற்றம் இல்லாதவர் தனக்கு ஒரு முதல் இல்லாதவர் அவர் அனாதியாக பிறப்பு இல்லாதவராக இருக்கிறார்னா அவர் இல்லாதது ஆதி இல்லை அனைத்திற்கும் ஆதியது அதற்கு ஒரு ஆதி இல்லை அதனால அது அனாதி அப்புறம் அனந்தம் அது காலம் கடந்ததாக அனைத்தையும் கடந்ததாக அப்ப இந்த உலகம் அனைத்தும் தோன்றியதோ தோன்றின உலகம் எல்லாம் ஒரு காலத்துல அழிகின்றது லயமாகிறது பார்க்கிறோம் இப்ப பிரளய காலத்துல இது அனைத்தும் எங்க போய் ஒடுங்குமோ அது ஒடுங்கின பிறகு எது எஞ்சி இருக்குமோ இந்த உலகம் பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்னால் எது இருந்ததோ இது ஒடுங்கிய பிறகு எது இருக்குமோ அது ஆதி அந்தம் இல்லாதது இப்ப காலம் இடம் வஸ்து கடந்தது அப்பரிச்சின்னம் அனந்தம் அதான் முதல் லட்சணம் பிறப்பு இறப்பு இல்லாதவர் தோற்றம் வரைவு இல்லாதவர் எப்பொழுதும் இருப்பவர் எல்லா இடம் எல்லா காலத்தும் இருப்பவர் எல்லா இடத்தும் இருப்பவர் அதுக்கப்புறம் அந்த ஆதிங்கிறதுக்கு காரணம்னு நம்ம அர்த்தம் பார்க்கிறோம் காரணம்ங்கிறதும் இப்ப அதிலிருந்து இந்த பக்கம் முன்னாடி இப்ப அதிலிருந்து தோன்றி இருக்கிறது அப்படின்னாக்கா காரியத்துக்குள் காரணமானது இருக்கும் காரணத்தை விட்டுட்டு காரியம் தனியா போயிட அதுக்குதான் என்ன உதாரணம் துணிய நூலை விட்டுட்டு துணி தனியா எங்கேயும் காரணத்தையும் காரியத்தையும் பிரிக்க முடியாது விளங்கி கொண்டிருக்கின்றது எது தங்கம் காரணம்னா அந்த தங்கமானது நகைகளாக விளங்கி கொண்டிருக்கின்றது நகைங்கிற ஒரு காரியத்தை தங்கத்தின் மேல நம்ம ஏற்படுத்துறோம் தங்கத்துல இருந்து பலவிதமான நகைகளை பண்றோம் இல்ல மண்ணுல இருந்து பலவிதமான பானைகளை உண்டு பண்ணலாம் மரத்துல இருந்து பலவிதமான மர சாமான்களை உண்டு பண்ணலாம் இன்னைக்கு பிளாஸ்டிக்னு நெகிழி நெகிழிலிருந்து பல நெகிழி பொருட்களை உண்டு பண்ணலாம் பிளாஸ்டிக்கில் இருந்து பல பிளாஸ்டிக் பொருட்கள் வருது அப்போ அது பிளாஸ்டிக்ங்கிறது ஒரு பொருள் அது காரணம் அதிலிருந்து எண்ணற்ற காரியங்களை உண்டு பண்ணாகும் அது அந்த காரியமானது காரணத்திற்கு வேறாக இல்லை அல்லது இன்னொரு விதமா சொன்னா காரியம் முழுவதும் காரணமானது நிரம்பி இருக்கின்றது காரணத்தில இருந்து காரியம் வந்த பிறகு காரணம் எங்க இருக்குன்னா காரியம் முழுவதும் இருக்கு நகை எடுத்துக்கொண்டா அதனுடைய ஒவ்வொரு துளிலையும் ஒவ்வொரு அணுகிலையும் தங்கம் இருக்கு தங்கம் இல்லாத ஒரு நகை பகுதின்னு ஒன்று இல்லை ஒன்று சொல்ல முடியாது மண் இல்லாத பானையினுடைய ஒரு பகுதின்னு எதையாவது சொல்ல முடியுமா நூல் இல்லாத துணியினுடைய ஒரு பகுதின்னு சொல்ல முடியுமா அப்ப துணிங்கிறதே நூல் முழுவதும் அந்த துணி முழுவதும் நூலானது இருக்கின்றது காரணம் காரியம் முழுவதும் வியாபித்து இருக்கின்றது அப்புறம் காரணம் ஒன்று காரியம் பல காரணம் ஒன்று ஒரு தங்கத்தை வைத்துக்கொண்டு அதுல இருந்து எண்ணற்ற நகைகளை சின்னதும் பெரியதுன்னா நம்மளுடைய மாதிரி நம்ம பண்ணலாம் ஒரே ஒரு மண்ணை வைத்துக்கொண்டு அதுல வந்து பிள்ளையாரம் அஞ்சு நேரம் பிடிக்கலாம் வேற எத்தனை வடிவங்கள் என்னென்னாலும் பாண்டங்கள் நம்ம விதவிதமாக செய்யலாம் ஒரு மரத்தை வைத்துக்கொண்டு பலவிதமான மர பொருட்களை உற்பத்தி பண்ணுறோம் அல்ல ஒரு காரணம் ஒன்று காரியம் பல அப்புறம் காரணமானது நித்தியமானதாக இருக்கும் காரியமானது அனித்தியமானதாக இருக்கும் அத் அனித்தியம்னா தாக்காலிகமானது நித்தியம்னாக்கா நிரந்தரமானது மூன்று காலத்திலும் இருக்கிறது காரியம் வந்த பிறகு காரணம் காணா போயிருங்கிறது இல்ல மண்ணிலிருந்து பானை வந்த பிறகு மண் இருக்கின்றது பானை தோன்றுவதற்கு முன்னாடியும் முந்தின காலத்திலையும் மண் இருந்தது பானை இருக்கின்ற மண் இருக்கு பானை அழிந்த பிறகும் மண் இருக்கின்றது தங்கத்திலிருந்து நகை வந்தா நகை தோன்றுவதற்கு முன்னாடியும் தங்கம் இருந்தது நகை இருக்கின்ற தங்கம் இருக்கு நகை அழிந்த பிறகும் தங்கமானது இருக்கின்றது அப்ப தங்கம்ங்கிறது காரணம் அது மூன்று காலத்திலும் இருக்கிறது நகைங்கிறது காரியம் அது ஒரு காலத்துல வந்து ஒரு காலத்துல போகக்கூடியதா இடைப்பட்ட காலத்துல தற்காலிகமாக இருப்பதாக அந்த தற்காலிகம்ங்கிறத அனித்தியம்னு சொல்றோம் உடம்பு பிறக்குது இருக்கிறோம் போய்விடுகிறோம் உடம்பு ஒரு நாள் அழிந்து அப்ப உடம்பு அனித்தியமானது அழியக்கூடியது தாக்காலிகமா ஒரு காலத்துல இருக்கக்கூடியது அப்புறம் இன்னொன்று அந்த காரணம் சத்தியம் உண்மையானது மெய்பொருள் காரியம் ஆனது தங்கம் தங்கம் இருக்கு ஆனா நகைங்கிறது தனியா தனக்குன்னு ஒரு சொந்தமான இருப்புடையதா இருக்கா என்ன இல்ல தங்கத்தினுடைய இருப்பை வாங்கிக் நகை இருக்கின்றது தங்கத்தின் மேல நகைங்கிறது ஒரு தோற்றம் இருக்கின்றது மேலே நகைன்னு தனியா சொந்தமான இருப்புடைய ஒரு பொருள் இல்லை தங்கம் தான் இருக்கு நகை இருக்கிறதுன்னு நம்ம சொல்ற பொழுது என்னது தங்க நகை இருக்கிறது அந்த இருப்பு காரணத்தை சேர்ந்தது தானே காரியத்துக்குள்ள போக காரணத்தை சேர்ந்தது தான் நகைங்கிறது ஒரு தோற்றம் மாத்திரம் உண்மையிலேயே இருக்கிறது தங்கம் தான் அதனால தங்கம் சத்தியம் உண்மை பொருள் நகைங்கிறது வெறும் தோற்றம் அந்த வெறும் தோற்றம் அப்படிங்கிறதுக்கு சம்ஸ்கிருதத்துல நித்யா அப்படின்னு அல்லது காரண காரிய சம்பந்தத்தில் காரணத்திற்கும் காரியத்துக்கும் இருக்கக்கூடிய லட்சணம் அதை நம்ம புரிந்து கொள்ளணும் காரணம் ஒன்றா இருக்கும் காரியம் பலவாய் இருக்கும் காரணம் நித்தியமா மூன்று காலத்திலும் இருப்பதாயிருக்கும் காரியம் அனித்தியமா தற்காலிகத்தில் தற்காலிகமாக ஒரு காலத்தில் மட்டும் இருப்பதாக இருக்கும் அதுக்கப்புறம் காரணம் உண்மை பொருளாக இருக்கும் காரியம் வெறும் தோற்ற மாத்திரமாக இருக்கும் கடவுள் உலகத்திற்கு முதலாக காரணமாக இருக்கின்றார் என்றார் உலகம் காரியமாக இருக்கின்றது இப்ப கடவுள் எங்கே இருக்கிறார்னா காரியமான உலகம் முழுவதும் அவர் காரணமா இருக்கிறார் காரியமாகவும் இருக்கின்றார் தங்கம் தங்கம் மாத்திரமாகவும் இருக்கிறது அதுல இருந்து நகைகள் செய்தார் நகைகளாகவும் இருக்கின்றது நகை இல்லாத தங்கம் இருக்கு அதே மாதிரி உலகம் இல்லாம கடவுள் மாத்திரம் இருக்க அப்புறம் உலகம் தோற்றம் வர்ற பொழுது அவரே உலகமாக தோன்றிக் கொண்டிருக்கிறார் அதனால அதுக்கு உபாதான காரணம் உபாதான காரணம் காரியத்தோட எப்பொழுதும் சேர்ந்து இருக்கும் பானை அப்படிங்கிறதுக்கு மண் உபாதான காரணமா இருக்கு இப்போ பானை இதெல்லாம் இருக்கோ அங்க மண் இருக்கும் இல்லாமலும் மண் கடவுள் உலகத்திற்கு உபாதான காரணமாக இருக்கிறார் அவரே உலகமாக தோன்றிக் கொண்டிருக்கிறார் உலகம் அழிந்த பிறகும் அவரே இருக்கிறார் அப்ப உலகம் மேல ஒரு தோற்றம் புரிந்து கொள்ளணும் அதனால ஆதிபகவன் முதற்றே என்று சொல்லுகின்ற பொழுது உலகத்தை தோற் உலகத்திற்கு முதல் பொருளாக முதல் முதலான முதல்வனாக அவர் இருக்கிறார் உலக முதல்வன் அதுக்கப்புறம் அவரே உலகமாகவும் இருக்கின்றார் உலகத்திற்கு ஆதாரமான பொருளாகவும் உலகமாகவும் அவர் இருக்கின்றார் இதுதான் முதல் பொருள்ல சொல்லப்பட்டது லட்சணம் என்னது கடவுள் கடவுளினுடைய இலக்கணம் ஆதி அந்தம் அற்றவர் முதலும் முடிவும் அற்றவர் அதுக்கப்புறம் உலகத்திற்கு முதலாக காரணமாக இருப்பவர் அவரிடமிருந்து தான் அவர் மேலதான் இந்த உலகமானது இருக்கின்றது அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை பகவங்கிற ஒரு வார்த்தை இருக்கு அப்படி இருக்கக்கூடிய கடவுள் அவருடைய மகிமை என்ன அவருடைய பெருமை என்ன அவர் எப்படிப்பட்டவர் ஏன்னா உலகத்திற்கு பார்க்கிற பொழுது அறிவியல் என்ன சொல்றான் அது ஏதோ ஜட பொருள் அணு அணு அல்லது தூசிகளா வாயுக்களா இருந்தது அதுக்கப்புறம் அதெல்லாம் சேர்ந்து அடுத்த முற்று வந்தது அப்படின்னு ஒரு தியரி சொல்லுகிறார்கள் அப்போ உலகத்திற்கு மூலம் வந்து ஒரு மேட்டர் ஒரு ஜட பஞ்சபூதங்கள் அல்லது அணுக்கள் அல்லது வாயுக்கள் இப்படி அறிவியலோ அல்லது மற்ற சில மதங்களோ அல்லது மத நம்பிக்கை இல்லாதவர்களோ சொல்லுகிறார்கள் ஆனா உலகத்திற்கு முதல் பொருள் எப்படி இருக்கு சாஸ்திரம் என்ன சொல்லுது பெரியவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அறிவு பொருள் அவர் திட்டமிட்டு உலகத்தை படைத்திருக்கிறார் உலகம் ஏதோ ஒரு காலத்துல தானாக தோன்றியது அப்படிங்கிறவையில் ஒரு ஜட பொருள் இருந்து வந்ததுங்கிறவையில் திட்டமிட்டு தோற்றுவிக்கப்பட்டது ஒரு அறிவு பொருள் அதை தோற்றுவித்திருக்கின்றது உலகம் காரியம்ங்கிற பொழுது உலகத்துல நாமளும் இருக்கிறோம் ஜீவர்களாகி நாம இருக்கிறோம் நாம் எப்படி இருக்கிறோம் நம்ம ஜடமா இருக்கிறோமா அறிவா இருக்கிறோமான் நாம அறிவா இருக்கிறோம் நான் இருக்கிறேன் நான் சிந்திக்கிறேன் நான் உணர்கிறேன் நான்கிறது அறிவு பொருளா இருக்கு இந்த அறிவு எங்க இருந்து வந்தது காரணத்துல என்ன இருக்கோ அதான் காரியத்துல வரும் இல்லாதது காரியல வரா காரணம் தான் காரியமாக ஆகிறது தங்கம் நகை பிரகாசமா இருக்கு அப்படின்னா அந்த பிரகாசம் எங்க வந்தது தங்கத்தினுடைய தங்கம் பிரகாசமா இருந்தா நகை பிரகாசமா இருக்கு இரும்பு பிரகாசமா இருக்குமா அண்ணன் ஏன்னா அந்த இரும்புல செய்யற ஒரு பொருள் இரும்புல இருந்து ஒரு கோடாரி பண்றாங்க கோடாரி பிரகாசமா இருக்குமா இல்ல இரும்புன்னு சங்கிலி தான் இப்ப கீழே தங்கத்துல செஞ்சு தங்கம் வெள்ளி எல்லாம் போட்டது போக இரும்புல பிளாஸ்டிக்ல ரப்பர்ல டயர்களை எல்லாத்தையும் செஞ்சு போடுறாங்க அப்ப அதெல்லாம் பிரகாசமா இருக்குமான பிரகாசமா இருக்குமா அந்த பிரேசில பிரகாசமா இருக்காம இருக்காது ஏன்னா அதனுடைய மூலப்பொருள் அதுல பிரகாசம் இல்லை இப்போ தங்க நகையா இருந்தா வெள்ளியா இருந்தா அதுல ஒரு பிரகாசம் இருக்கும் இப்ப காரணத்துல என்ன இருக்கும் அதான் காரியத்துல இருக்கும் வேற விதமா பார்த்தா காரியத்துல ஒன்று இருக்குன்னா அது காரணத்திலையும் இருக்கணும் இப்போ உலகம் வந்து உலகத்துல இருக்கக்கூடிய ஜீவர்கள் அறிவுடையவர்களா விவேகமுடையவர்களா உயிர்ப்பொருளா சேத்தனமுடையவர்களா இருக்கிற பொழுது இதற்கு காரணமான மூலப்பொருளும் சேதனத்தன்மை உடையதாகத்தான இருக்கணும் நான் அறிவு நான் ஜீவன் அப்படின்னாக்க முதன் பொருள் கடவுருள் அவரும் அறிவு சுரூப்பமாகத்தான் இருக்க வேண்டும் அல்ல அது ஒரு ஜட பொருள் அல்ல நம்ம ஒரு பொருளை படைக்கிறோம்னாக்க நம்ம ஒரு பொருளை ஒரு பண்றோம் நம்மளால் படைக்கப்பட்டது ஜடமாக இருக்கலாம் நம்மளை மாதிரி ஒரு ரோபோ பண்ணுறோம்னா அது நம்மளை மாதிரி பேசுது டாக்கிங் டோம்னா டோம் டாமா அப்போ அது என்னது பேசுது டாக்டிங் அந்த ஃபோனை கூட்டி பேசுது அது பேசுதுன்னா அப்போ நம்ம ஒரு ஜட பொருளையும் அறிவுடைய ஒரு தான் ஜடப்பொருளையும் உண்டு பண்ணலாம் சேதன பொருளையும் கொண்டு ஒரு ஜட பொருள் இன்னொரு ஜட பொருளை உண்டு பண்ணுவாங்க உண்டு பண்ண எப்போ உலகம் அறிவுடையதாக இருக்குது உலகத்தில் அறிவு இருக்கிறது அப்படின்னா மூலமான அந்த பரம்பொருளும் புதல் பொருளும் அறிவுடையதாக இருக்க வேண்டும் அதனால உலகம் அறிவுடைய ஒரு ஒன்றால் தோற்றுவிக்கப்பட்டது அதனால வெறும் ஆதி அந்தம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அவர் பகவான் கடவுள் அப்படிங்கிறது வெறுத்தி இல்லைன்னா வெறும் மேட்டர் அது ஒரு முதலும் முதலும் முடிவு மேட்டர் அனாதியான மேட்டர்லேருந்து வந்ததுன்னு சொல்லலாம் அப்படி இல்லை அந்த பகவான்னு ஒருத்தர் இருக்கிறார் அந்த ஆதி பரம்பொருள் எதுவோ அது ஜடமானது அல்ல அது சேதனமானது அறிவு பொருள் அது திட்டமிட்டு உலகத்தை படைத்திருக்கிறது அதனால் பகவான்கிற வார்த்தையை போடுற பகவான்கிற வார்த்தை பகவான்கிறதுலேருந்து தமிழில் வந்து பகவான் அந்த வான்கிறது வான்னா உடையவன் வான் வான் அந்த வான் மான் அப்படிங்கிறதெல்லாம் உடையது அந்த புத்திமான் பலவான் சொல்கிறோம் புத்திமான் என்னது புத்தி உடையவர் புத்திமான் பலமுடையவனுக்கு பலவான் அப்படின்னு பேரு அதே மாதிரி பகங்கிறத உடையவர் பகவான் அந்த வான்கிறத தமிழ்ல சொல்ற பொழுது வன்னு வரலாம் எப்படி சம்ஸ்கிருதத்துல வந்து அ இந்த அகரம் இருக்கே ஆ என்பதுதான் அகரம்னு சொல்லப்பொழுது இந்த எழுத்துக்களை தனியா சொல்றதுங்கிறது இல்லை எழுத்துக்களை பற்றி சொல்ற பொழுது அகரம் இகரம் உகரம் அப்படின்னு அந்த கரம் சேர்த்து சொல்றது தமிழ்ல இருக்கு கரம் மட்டுமில்ல காரம் சேர்த்தும் ஐகாரம் அவுகாரம் அப்படின்னு சொல்லி ஐயவு சொல்ற பொழுது காரம்னு சேர்த்து சொல்றோம் அப்ப என்னது கரம் காரம் ரெண்டுமே சேர்க்கறது உண்டு அதே பகவான் பகவன் ரெண்டுமே ரெண்டுமே சொல்லலாம் பகவான் சம்ஸ்கிருதத்துல சொல்றது தமிழ்ல அது பகவன் இருக்கு அந்த பகவான்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா விஷ்ணு புராணம் சொல்றது ஐஸ்வர்யசிய சமக்ரஸ்ய தர்மஸ்யசியாக வைராயோகம் லட்சணம் சொல்லுது இன்னொரு பகவான் என்ன அர்த்தம்னா பக என்றார் ஆறு இந்த ஆறிலும் உடையவர் எவரோ அவருக்கு பகவான் என்ன ஆறு ஒரு லட்சணம் ஒண்ணு ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம்னாக்கா ஈஸ்வர பாவம் ஈஸ்வரத்தன்மை ஈஸ்வரன் ஆளுதல் அப்படிங்கிற அர்த்தம் அனைத்தையும் ஆள்பவன் தான் படைத்த தான் படைக்கின்ற அனைத்தையும் ஆளக்கூடிய சக்தியுடையவர் எவரோ அவருக்கு பகவான் பேர் நமக்கு அந்த சக்தி இல்லை நாம சொல்றத நம்ம நம்ம வாரிசுகள் நாம சொல்றதை கேட்கறது இல்லை கொஞ்சம் வயசு கொஞ்சம் நேரத்துக்கு கேட்குறாங்களே ஒழிய அப்புறம் முழுசா அவன் வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இல்லை ஆனா பகவான் தான் படைத்ததை முழுவதும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து இருக்கக்கூடியவர் சமக்ரஸ்ய ஐஸ்வர்யான எல்லா விதமான முழுவதுமான ஆளும் தன்னை உடையவராக இருக்கிறார் அதனால சாத்தான தனியா பகவானுக்கு எதிராக இருக்கிறதுன்னு ஒண்ணு கிடையாது சாத்தானும் பகவானுடைய கட்டுப்பாட்டில் தான் அவர் சாத்தானா இருக்கிறார் அதுவும் அவருடைய லீலைதான் ராட்சசர்கள் அசுரர்கள் இருக்காங்கன்னா அதுவும் பகவானுடைய திட்டத்தினாலதான் இருக்கிறார் அதனால அவரும் முழுமையான ஆளும் தன்மை உடைய ஈஸ்வரன் பொதுவாக ஐஸ்வர்யம்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கு ஐஸ்வர்யம்னா நம்ம செல்வம்ங்கிற அர்த்தத்துல பயன்படுத்தி கொண்டு அது இரண்டாவது பொருள் முதல் பொருள் முக்கியமான பொருள் வந்து ஆளுதல் என்பதுதான் அதனாலதான் தமிழ்ல ஆண்டவன்கிற ஒரு வார்த்தை சொல்றோம் அனைத்தையும் ஆள்பவன் எவனோ அவனுக்கு ஆண்டவன் அதுதான் ஈஸ்வரன் வார்த்தை ஈஸ்வரன் வார்த்தை தமிழ் வார்த்தை தான் ஆண்டவன்கிறது அது இன்னொரு விதம் முழுமையான ஐஸ்வர்யம் உடையவர் அனைத்தையும் ஆளும் சக்தி உடையவர் அப்புறம் தர்மம் அனைத்து அறங்களையும் தன்னிடத்தை கொண்டவர் திருக்குறளை நடைபார்க்க போறோம் அறவாளி அந்தனன் அறக்கடலாக அறத்தினுடைய சுரூப்பமாக அவர் இருக்கின்றார் அப்புறம் யசஸ் யசஸ்னா புகழ் எல்லா புகழுக்கும் உரியவராக அவரே இருக்கிறார் ஏன்னா எல்லாமே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா திறமைகளும் அவருடையது அவருடைய அனுகிரகத்தினால இருப்பது அவர்தான் ஒவ்வொரு சரீரத்திலும் ஒவ்வொரு விதமான சக்தியாக திறமையாக வெளிப்படுகின்றார் அதனால அந்த புகழ் எல்லாம் ஒருத்தர் ஒரு திறமை இருந்தால் அதை பாராட்டுறோம் புகழ் கொடுக்குறோம் உண்மையிலே அந்த புகழ் யாருக்கானது அது ஈஸ்வரன் கொடுத்தது ஈஸ்வரனுடையது அந்த சக்தி அந்த திறமை அந்த சாமர்த்தியம் ஈஸ்வரனுடையது அதனால எல்லா புகழுக்கும் உடையவர் ஈஸ்வரன் அப்புறம் செல்வம் சொத்து என்பதுதான் உலகத்துல இருக்கக்கூடிய சொத்தும் அவருடைய உலகமே அவருடைய சொத்து நகைகள் யாருடைய சொத்து நகைகள் யாருடைய சொத்து தங்கத்தினுடைய சொத்து நகைகள் தங்கத்தினுடைய சொத்து எல்லா நகைகளும் இங்கு யாருடைய சொத்துனா தங்கத்தினுடைய சொத்து தங்கத்தினத்துல அந்த நகைகள் தான் இருக்கு தங்கம் யாருடைய சொத்துனாக்க நம்மளுடைய உடம்புல இருந்து எல்லாமே அவருடைய சொத்து நம்ம எதுவும் இல்லை நம்மளை பாதுகாத்து பராமரிக்கிறதுக்கு ஒரு பொறுப்பை தான் அவர் கொடுத்திருக்கிறார் ஒரு ட்ரஸ்டியா தான் நம்மளை நியமிச்சிருக்கிற அதனால அந்த உடம்புக்கு நாம ஒரு ட்ரஸ்டி இதை ஒழுங்காக கொஞ்சம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி நம்ம உடம்பு நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் மற்ற பொருள்கள் எல்லாமே கடவுள் நமக்கு கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கன்னு ஒரு வேலையை கொடுத்து அதை கொடுத்துருக்குறாங்க அதை நம்ம சரியாக பார்த்துக்கலன்னா என்ன பண்ணுவேன் எடுத்துக்க அவ்வளோதான் ஒருத்தர் வேலையை கொடுக்குறாங்க சரியாக செய்யலைன்னா என்ன பண்ணுவோம் வாபஸ் வாங்கிக்குவோம் அதே தான் அதனால் பகவான் கொடுக்குறாருன்னா அதை வாங்கினதை நம்ம சரியாக பயன்படுத்தினோம்னா அது நமக்கே இருக்கும் நம்ம அதை முழுமையாக அதை பயன்படுத்திக் கொள்வதற்கான உரிமை கடவுள் கொடுக்கிறார் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்ற அவர் எடுத்துக்கொள்கின்றார் இந்த சொத்து எல்லாமே இறைவனுடைய சொத்து அதுக்கப்புறம் இவ்வளவு சொத்து வச்சிருக்கிறாரே அப்படின்னா அவர் பெரிய அபிமானியான இல்லை அவரிடத்துல எண்ணம் இருந்தாலும் அதன் மேல் அவர் கற்றுக்கொள்வது இல்லை நம்மகிட்ட அல்பமா ஏதாவது இருந்தாலும் அது பெரிய அபிமானமானது அதுவே நம்மளுடையது இல்லை ஆனால் கொஞ்சம் இதை வாடகைக்கு இருக்கிற வீட்டிலயே நம்ம விடுங்கிற மாதிரி எல்லா உரிமையும் எடுத்துக்கிறோம் இந்த வா உடம்பு வாடகை வீடுனாலும் அதுல முழுமையா நம்முடைய ஒரு அகங்காரம் இருக்கு ஆனா முழு உலகமும் தன்னிடத்துல இருந்தாலும் பகவான் அதன் மேல பற்றுக் கொள்வது இல்லை ஏன்னா அந்த உலகம் தோற்றமா ஒரு கண்படையா இருக்கு நம்ம காண்கிற கனவு உலகத்தின் நம்ம கற்றுக்கொள்ள முடியுமா கனவுல நமக்கு நிறைய இருக்கு நான் கனவுல பெரிய கார் வச்சிருந்தேன் அந்த கார் என்னுடைய எதுன்னு கற்றுக்கொள்ள முடியுமா பற்று வர ஏன்னா விழித்த உடனே உண்மை இல்லைங்கிறத நமக்கு தெரியும் அதே மாதிரி இந்த உலகம்ங்கிறது அவர் மேலே அவராக கல்வித்து கொண்ட ஒன்று அதனால் அதை பற்று கொள்வதற்கு அவருக்கு ஒன்றும் இல்லை அதனால் வைராக்கியம் தான் பரிபூர்ண வைராக்கியமானது இருக்கின்றது அதுக்கப்புறம் மோட்சம்னா வைராக்கியம் இருக்கு எந்த விதத்திலும் ஒரு பந்தத்தை அடையவில்லை எப்பொழுதும் நித்திய இருக்கின்றார் ஏன்னா அவரை இன்னொரு விஷயங்கிறது இல்லை எந்த கவலையும் ஆனந்தமாக அவர் இப்பொழுதும் இருக்கின்றார் மற்றற்றவராக விடுதலை உடையவராக எப்பொழுதும் நிரந்தர விடுதலையில் இருப்பவராக இருக்கின்றார் அதாவது மோக்ஷம் பந்தம் இல்லாத தன்மை இந்த ஆறும் இருக்கோ அவருக்கு பகவான் பேரு பகவான் இந்த ஆறும் உடையவராக உலகத்திற்கு முதல் பொருளாக இந்த ஆறும் இருக்கின்றார் இது ஒரு பொருள் அப்புறம் இன்னொரு ஸ்லோகத்துல என்ன சொல்றது இதுல ஆறு குணங்கள் சொல்லப்பட்டது இந்த முதல் பாடல் இப்ப நம்ம பார்த்த ஸ்லோகத்துல அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்குன்னா ஆறு விதமான ஞானம் சொல்லி இருக்கு கடவுள் இந்த ஆறுவிதமான ஞானங்களையும் அறிவையும் உடையவர் அப்படின்னு என்னது உற்பத்தி பிரளயம் செய்வ உற்பத்தி பிரளயம் செய்வ இந்த உலகத்தினுடைய தோற்றம் உலகம் உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்தினுடைய தோற்றத்தையும் மறைவையும் அறிந்தவராக எது எவ்வளவு தோன்றணும் எவ்வளவு காலம் இருக்கணும் எப்ப அழியணுங்கிறது அது ஈஸ்வரனுக்கு தெரியும் அதனால ஒரு கல்வி உலகம் உலக உயிர்கள் பொருட்கள் கணக்கினுடைய தோற்றத்தையும் மறைவையும் அறிந்தவராக அவர் இருக்கின்றார் அதுக்கப்புறம் புத்தா நாம் ஆகத்தின் கத்தி இந்த ஆகத்தி கத்திங்கிறதுக்கு செல்வம் என்று அர்த்தம் கொடுக்கிறார்கள் உயிர்களுடைய உயிர்களுடைய பிறப்பு இறப்பு அப்புறம் எந்த ஜீவன் எந்த காலத்துல எதை எவ்வளவு அனுபவிக்கணும் என்பது அது பகவானுக்கு தெரியும் உயிர்களுக்கு அந்த ஜீவனுக்கு எப்ப எந்த செல்வம் வரணும் எந்த செல்வம் போகணும் விதிப்படி அது இருக்கு நடத்துறவர் கொடுக்கிறவர் அவர் விதி பயணம் கொடுக்கிறவர் அவர் அதனால் உயிர் எந்த சுற்றி என்ன உறவுகள் இருக்கணும் அவன் எவ்வளவு செல்வத்தை அனுபவிக்கணும் எவ்வளவு எப்ப உடல் ஆரோக்கியம் இருக்கணும் இதெல்லாம் வர்றது போறதா இருக்கு செல்வம் ஆரோக்கியம் நிலையாமைன்னு சொல்றோம் யாக்கை நிலையாமை செல்வ நிலையாமை இளமை நிலையாமை எல்லாம் நிலையாமையாக இருக்குது அப்போ இது வர்றது போகிறதுங்கிறது நமக்கு தெரியாது எப்போ என்ன வரும் எப்போ போகுங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் பகவானுக்கு தெரியும் தெரியும் அதை ஆகத்தையும் இங்கத்தையும் அப்புறம் வித்யா அவித்யாச்ச வித்யை அவித்தை வித்தைங்கிறது இங்கே வந்து ஞானம் ஆத்ம ஞானம் அதுக்கப்புறம் ஆன்மீக ஞானம் அவித்யாங்கிறது லௌக்கிக்க ஞானம் இப்படிதான் இருக்குது வியாக்கியானக்காக வளர்த்து கொடுக்குறார்கள் அல்ல வித்யா அவித்யானா எந்த காலத்துல எவ்வளவு ஞானம் இருக்கணும் எது வேண்டாம் அப்படிங்கிறதையும் அவருக்கு தெரியும் அவருக்கு பரிபூர்ண ஞானம் இருக்கு இதுல தான் படைத்த இந்த உலகத்தை பற்றிய பரிபூர்ணமான அறிவு இருக்கு அப்புறம் தான் யார் நான் பிறப்பு இறப்பு இல்லாத சச்சிதானந்த ஆத்மாங்கிற ஞானம் ஆன்மீக ஞானம் அவருக்கு எப்பொழுதும் பூர்ணமா இருக்கு அதே சமயம் படைத்த உலகத்தை பற்றிய முழுமையான அறிவும் அவருக்கு எப்பொழுதும் இருக்கின்றது அதனால நான் யார் என்பதும் இது என்ன இவை என்ன என்பதை பற்றிய முழுமையான அறிவு எவருக்கு இருக்கின்றதோ அவர் அதுதான் பகவான்கிற சப்தத்துக்கு அர்த்தம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அதனால உலகத்தினுடைய தோற்றத்தை தோற்றம் மறைவு ஜீவர்களுக்கு வருகின்ற செல்வத்தினுடைய போக்குவரவு அதுக்கப்புறம் உலகியல் அறிவு ஆன்மீக இதெல்லாம் யாருக்கு பூர்ணமாக இருக்கின்றதோ அவருக்கு பகவான்னு பெயர் அதனால் இருக்கிறார் உலகத்திற்கு முதலாக காரணமாக கடவுள் இருக்கிறார் முதல் லட்சணம் கடவுளினுடைய முதல் இலக்கணம் ஆதி பகவான் உலகத்திற்கு முதலானவர் காரணமானவர் சகலவிதமான ஞானங்களையும் உடையவர் சகலவிதமான சக்திகளையும் உடையவர் இல்லை கடவுள் முதல்ல இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்டால் கல் கேள்வியே பிரமாணம் அப்படின்னு ஒன்று கடவுள் இருக்கிறார்னு நீங்கள் சொல்லிவி கடவுள் இருக்கிறாருங்கிறதுக்கு என்ன பிரமாணம் என்ற கேள்வி கடவுள் இருக்கிறாருங்கிறதுக்கு மூன்று பிரமாணம் ஒன்று சாஸ்திரம் இன்னொன்று யுக்தி தர்க்கம் இன்னொன்று அனுபவம் மூணு பிரமாணம் சொல்றோம் கடவுள் இருக்கிறார் அப்படின்னா ஆஸ்திகர்கள் சொல்ற பொழுது எந்த அடிப்படையில கடவுள் இருக்கிறார் எதை வச்சு நீங்க சொன்னீங்கன்னா ஆஸ்திகர் கேட்கிறார்ல கடவுள் இருக்கிறான்னா எப்படி சொல்றார் அப்படின்னு கேட்டாங்க ஒன்று வேதங்கள் சொல்லி இருக்கு மறை நூல்கள் சொல்லி இருக்கின்றன திருவள்ளுவர் சொல்றார் திருமூலர் சொல்றார் இப்படி வேதங்கள் இருக்கு தர்மசாஸ்திரங்கள் இருக்கு நம்மளுடைய அடிப்படை மத நூல்கள் கடவுளை பற்றி சொல்லுகின்றன அவர் இருக்கிறார் எப்படி இருக்கிறார் என்று சொல்லுகின்றன ஒரு பிரமாணம் பிரமாணம் அப்படின்னா ஒரு விஷயத்தை பற்றிய அறிவை தரக்கூடிய கருவி எதன் மூலமா நமக்கு பொருளை பற்றிய அறிவு வருதோ அதுக்கு பிரமாணம்னு பேர் இப்ப பொருளை பார்க்கிறோம்னா இது என்ன நிறம் என்ன பொருள்னு கேட்டா கண்ணால பார்த்து சொல்றோம் அப்ப இந்த பொருளை பற்றிய அறிவு நமக்கு எப்படி வருது கண் மூலமா வருது அதனால கண் வந்து அந்த பொருளினுடைய நிறம் வடிவம் அதற்கு பிரமாணமாக இருக்கின்றது கண்ணுக்கு அது முக்கும் நாக்கு தோல்கிற உடம்புல இருக்கு சென்சார்கள் ஐந்து அறிவு கருவிகள் அதுக்கு வந்து பிரத்யட்ச பிரமாணம்னு பேர் இந்த உலகத்தை விஷயங்களை நம்ம நேரடியாக பார்த்து தெரிந்து கொள்வதற்காக இருக்கின்ற அறிவு கருவிகள் அதுக்குதான் பிரமாணம்னு பேர் அதே மாதிரி கடவுள் இருக்கிறார் சொர்க்கம் நரக்கம் இருக்கு புண்ணிய பாப்பம் இருக்கு இதெல்லாம் எதை வைச்சு ஜீவர்களுக்கு பல பிறவிகள் இருக்கின்றன என்பதெல்லாம் எதை வச்சு எல்லாம் ஆன்மீகத்தில் இருக்கு ஆன்மீகம்ங்கிற பொழுதே அந்த உடம்புக்கு வேற ஒரு ஆத்மா இருக்கு உலகத்திற்கு வேறாக இறைவன் இருக்கிறார் ஜீவன் இருக்கிறார் ஜீவனுக்கு பல பிறவிகள் இருக்கு ஜீவன் சென்று சேரக்கூடிய போய் சேரக்கூடிய பல்வேறு லோக்கங்கள் இருக்கின்றன அப்படி போய் சேர்வதற்கு காரணமா புண்ணிய பாப்பங்கிறது இருக்கின்றது இதெல்லாம் சொல்றோம் இப்போ இதுக்கெல்லாம் என்ன பிரமாணம் இதெல்லாம் இருக்குன்னு சொல்றதுக்கு என்ன பிரமாணம்னா வேதங்கள் தான் இதை பற்றிய அறிவு உங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னு கேட்டார் மூலமா சாஸ்திரங்கள் மூலமா கிடைக்கிது கடவுள் இருக்கிறான்னு எப்படி சொல்றேன் திருவள்ளுவர் சொல்றார் ஆதிபகவன் முதன்றே உலகுன்னு திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார் திருக்குறள் சொல்றது திருமூலர் சொல்றார் திருமந்திரம் சொல்றது இப்படி அடியார்களுடைய நூல்கள் எல்லாம் சொல்லுகின்றன அதனால கடவுள் இருக்கிறாருங்கிறதுக்கு நம்முடைய சாஸ்திரம் மத நூல்கள்ங்கிறது ஒரு பிரமாணம் அதுக்கப்புறம் தக்கம் நம்ம யோசிச்சு பார்த்தாலே ஆராய்ந்து பார்த்தாலே இப்ப பார்த்தோமே காரண காரிய தத்துவம் ஒரு காரணம் அதில் உலகம் காரியமா இருக்குனாக்கா அதற்கு ஒரு காரணம் இருக்கணும் மூலப்பொருள் இருக்கணும் அதனால கடவுள் இருக்கிறார் அதனால தக்க ரீதியான அறிவு ரீதியா பகுத்தறிவு ரீதியான ஆராய்ச்சியிலேயே அதனால ரெண்டாவது குரல் அதை சொல்றார் கற்றவனால் ஆயப்பயணங்கள் வாடகைகள் நற்றால் தொழார் எண்ணின்னா படித்ததுனால பிரயோஜனம் இல்லை கடவுளை நீ அறிந்து கொள்ள வேண்டும் கடவுளை வணங்கவில்லை என்றார்ீதியச்சுரிய அதுக்கப்புறம் அனுபவங்கிறது ஒரு பிரமாணம் அனுபவ பிரமாணம்னு சொன்னோம் கடவுளை பார்த்தவர்கள் கடவுளை அனுபவித்தவர்கள் உணர்ந்தவர்கள் கடவுள் எப்படி இருக்கிறது எப்படி இருக்கிறார் என்பதை அடர்ந்த அனுபவித்தவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை பாடல்களாக கொடுத்திருக்கிறார்கள் தேவார திருவாசக பாடல் அப்படித்தானே இருக்கு அப்ப அவர்களுடைய கடவுள் இறை அனுபவத்தை அவர்கள் பாடியிருக்கிறார்கள் இல்லை யாருமே கடவுளை பார்த்ததில்லைன்னு சொல்ல முடியாது பார்த்தவர்கள் பார்த்துதான் அதை அனுபவிச்சுதான் உணர்ந்து இருக்கிறார்கள் சொல்லி இருக்கிறார்கள் பாடியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல மற்றவர்கள் பார்ப்பதற்கான உபாயத்தையும் சொல்லி இருக்கிறார்கள் எப்படி நான் கடவுளை பார்த்தேங்கிறதும் அந்த கடவுள் அனுபவம் எப்படி இருந்ததுங்கிறதும் அந்த அனுபவம் வருவதற்கு நாம என்ன செய்யணுங்கிறதையும் பலவிதமான நூல்களா நமக்கு செய்து பலவிதமான ஆன்மீக சாதனைகள் அப்படித்தான் இருக்கு இந்த ஆன்மீக சாதனையினுடைய நோக்கம் என்னது அந்த கடவுளை அறிந்து கொள்ளுதல் கடவுளை அனுபவித்தல் இறைநிலையை அடைதல் அனுபவித்தல் என்பதுதான் அதனால அனுபவித்தவர்கள் இருக்கிறார்கள் கடவுள் உணர்வை பெற்றவர்கள் இருக்கிறார்கள் பெறுவதற்கான உபாயத்தையும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அனுபவங்கிறது ஒரு பிரமாணம் கடவுள் இருக்கிறாங்கிறதுக்கு என்ன எப்படி சொல்லுகிறீர்கள்னு யாராவது கேட்டா கடவுளை பற்றி வேதங்கள் சொல்லுது எனக்கு சந்தை இருக்கு கடவுள் ஏன்னா அது மகான்களுடைய ரிஷிகளுடைய பெரியவர்களுடைய வாக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் அது மாதிரி உலகம் இருக்கு அப்படின்னா உலகத்திற்கு ஒரு காரணம் இருக்கு உலகம் இயங்குகிறது முறையா ஒழுங்க ஒரு நியத்தியோட நடக்கிறதுனா கண்டிப்பா இதை நடத்துபவன் ஒருத்தன் இருக்கணுங்கிறது தெரிகின்றது அப்புறம் அனுபவித்தவர்கள் அவர்கள் அனுபவங்களை சொல்லி இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நாம் முழு முறையா சாதனை செய்தால் அதை அனுபவிக்க முடியும்ங்கிறது தெரிகின்றது அனுபவ பிரமாணங்கிறதும் இருக்கு ஆகவே கடவுள் இருக்கிறார் சப்த பிரமாணமா முதல்ல கடவுள் இருக்கிறார் முதல் பாட்டில் சொல்லிட்டார் எப்படி இருக்கிறார் யுக்தி பூர்வமாகவே எழுத்துக்களை போல ஒரு முதல் இருக்கிற மாதிரி உலகத்திற்கு முதலாக காரணமாக அவரை வணங்கி வழிபடுவதும் நம்முடைய கடமை என்று இரண்டாவது குரல் சொல்லுகின்றார் இரண்டாவது குரல் படிக்கலாம் கற்றதனால் ஆய பயனின் கொள் இவன் பயன் அனைத்தையும் அறிந்தவனுடைய நல்ல திருவடிகளை தொழவில்லை என்றால் படித்ததனால் ஆகும் பயன் என்னதான் இருக்கின்றது பயன் ஒன்றும் இல்லை அர்த்தம் இந்த கடவுளுக்கு சொல்கின்ற லட்சணம் வாலறிவன் என்பது முதல் குரல்ல ஆதிபகவன் இரண்டாவது குரல்ல வாலறிவன் வாலறிவன்னா முழுமையாக முற்றறிவு படைத்தவர் முழுமையான சர்வஜன் சொல்வோம் சர்வக் அனைத்தையும் அறிந்தவர் என்ற அர்த்தம் இப்ப முதல் குரல்ல கடவுளினுடைய இருப்பு கூறப்பட்டது கடவுள் உலகத்துக்கு முதலாக ஒன்று இருக்கிறது அதனால சத்தம்சம் சாஸ்திரம் சொல்றது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன் இருக்கிறார் காரணமாக கடவுள் இருக்கிறார் சத்துங்கிற அம்சமானது முதல்ல சொல்லப்பட்டது இந்த குரல்ல அந்த கடவுள் எப்படி இருக்கிறார்னா வெறும் சத்தா மாத்திரமா இல்லை வெறும் இருக்கிறார்னு இல்லை அவர் அறிவுப் பொருளாக இருக்கிறார் ஞான சுரூபமாக இருக்கிறார் சர்வஜனாக இருக்கிறார் அவர் அறிவுடையவராக இருக்கிறார்களா சத்தியம் ஞானம் ஞானம் சித்து என்பது இங்கு சொல்லப்பட்டது கடவுள் அறிவர் அறிவு அறிஞர் முழுமையான அறிவு படைத்தவர் அதனால என்ன பண்ணணும் நாம அவரை வணக்கணும் ஏன்னா நம்மளுடைய அறிவு எப்படி இருக்கு அல்ப அறிவா இருக்கு அல்பமான அறிவுடையவர்களா நாம இருக்கிறோம் கடவுள் முழுமையான அறிவுடையவராக இருக்கிறார் இப்ப நம்ம பாக்கெட்ல பணம் இல்லைன்னா என்ன பண்ணணும் யாரும் நிறைய பணம் வச்சிருக்கிறானோ அவன்ட்டு கேட்டாக்க நமக்கு கொஞ்சம் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஒண்ணு அல்லது இருந்தா கொஞ்சமா இருக்குமா இருக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான தலைக்குள்ள இருக்கக்கூடிய சரக்கம் ஒண்ணும் இல்லாமலே காலியா இருக்கு அல்லது ரொம்ப கொஞ்சமா இருக்கு அல்பமா இருக்கு இந்த வாழ்க்கையை எப்படி நடத்துறது உடம்பையே எப்படி நடத்துறது உடம்பு மனசை பண்றதுங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு அப்புறம் குடும்பம் குழந்தைகள் சமூகம் மற்ற தொழில் இருமுதல் ஆணவைகள்லாம் என்ன பண்றது எப்படி பண்றதுங்கிறது நமக்கு அது அற்புதமான அறிவு தான் இருக்கிறது அப்போ அது இன்னும் முழுமையா அறிவை வேணும்னாக்க முழுமையான அறிவு இருக்கிற கடவுள்கிட்ட அதை கேட்கணும்னா வாழறிவன் அவர் முழுமையான ஞான சுரூபமாக அவர் இருக்கிறார் ஆனால் சத்தியம் ஞானம் முதன் குரல்ல சத்தியம் இரண்டாவது குரல்ல ஞானம் அவர் ஞான சுரூபம் அறிவு சுரூபமாக அறிவே வடிவானவராக இருக்கிறார் அனைத்தையும் அறிந்தவராக இருக்கின்றார் இது ரெண்டாவது குரலில் சொன்ன லட்சணம் அப்படிப்பட்ட இறைவனை வணங்க வேண்டும் வணங்கவில்லை என்றால் பயன் இல்லை என கடவுளை கண்டுபிடித்தவன் காட்டு அல்ல காட்டு மிராண்டி தான் கடவுளை பத்தி தெரியாது கடவுளை அறியாதவன் தான் காட்டு பிராண்டி கட கடவுளை விலம் சொல்கிறான் கடவுளை எவன் அறியலேன்னு அவன் தான் காட்டும் பிராண்டி ஆடு மாடு விலங்குகளுக்கெல்லாம் கடவுளை பற்றி தெரியுமா அதாவது அறிவு இல்லை தெரிய அதனால் காட்டு பிராண்டியாக இருக்கிறவனுக்கும் போதுமான விவேகம் இல்லை அதனால் அவனுக்கு கடவுளை புரிந்து கொள்ள முடியாது அதனால் எவன் கடவுள் இல்லைன்னு சொல்கிறானோ அவன் தான் காட்டு பிராண்டி ஏன்னா கடவுள் அறிவால் அறிந்து கொள்ளத்தக்கவர்கள் அத்த சாஸ்திரம் சொல்லுது அதனால் இங்கே என்ன சொல்கிறார் நீ படித்து உடம்பு படித்தா அறிவு வரணும் அறிவு வந்தால் உலகம் உடல் இதெல்லாம் ஒரு இதை இயக்குகின்ற ஒரு சக்தி இருக்குது உடம்பு இருக்குது உடம்பு இயங்குதுன்னா உடம்பு தானாக இயங்குதா உடம்பை இயக்கிறதுக்கு உடம்புக்குள்ள ஒரு உயிர் இருக்குல்ல கல் மண்ணு ஜட இந்த உடம்புக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது இப்போ உடம்பு இயங்குகிறது நம்மளால் பார்க்க முடிகிறது பேச முடிகிறது அனை அனைத்தையும் அனுபவிக்க முடிகின்றது இப்போ உடம்பை இயக்குகின்ற ஒரு ஆற்றல் ஒரு சக்தியானது இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு அனுபவத்தில் இருக்குது ஆனால் அந்த உடம்பை இயக்குகின்ற அந்த சக்தி உயிரை நம்மால் பார்க்க முடியுதா அந்த உயிரை எப்படித்தான் உடம்பை அறுத்து பார்த்தாலும் தெரியுதா இந்த நான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கலாம் போஸ்ட்மார்ட்டம் உயிர் போனதுக்கு அப்புறம் தான் பண்ணுறான் உயிரோடு இருக்கிற பொழுது உயிர் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது ஆனா உடம்பு இயங்குறதுக்கு ஒரு காரணமான ஒரு சக்தியானது இருக்கிறதுங்கிறது தெளிவா இருக்கு அப்ப அதாவது நமக்கு அனுபவமா நான் இருக்கிறேனுங்கிறதே நான் உயிரோட இருக்கிறேனுங்கிறதுக்கு பிரமாணம் உயிர் இருக்குன்னு எதை வச்சு சொல்றேன்னா நான் இருக்கனே என்னால யோசிக்க முடியுது என்னால பேச முடியுது அப்படின்னு அதுவே பிரமாணம் அதுவே பிரமாணம் உயிர் இருக்குன்னு எதை வச்சு சொல்றேன்னு கேள்வி கேட்ட அதுதான் பிரமாணம் இருக்குன்னு நான் சொல்றது மட்டும் இல்ல நீ கேள்வி கேட்கிறியே நீ கேள்வி கேக்கிறதே உயிர் இருக்குங்கிறது பிரமாணம் இல்லைன்னா கேள்வியே வராது இல்லாத கேள்வி கேட்க மாட்டானே அப்ப உயிர் இருக்கிறது என்று நீ எதை வைத்து சொல்லுகிறாயின நீ கேள்வி கேட்கறத உயிர் உயிரோட நீ இருக்கேங்கிறது பிரமாணம் தான் உலகம் எங்கிக் கொண்டு இருக்கிறது உலகம் எங்குவதற்காக காரணமான ஒரு பேராற்றில் இருக்கிறது அப்படி ஒரு சக்தி இருக்குங்கிறது என்ன பிரமாணம் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது உலகையும் இயக்கிக் கொண்டிருக்கிறதுன்னு புரிந்து கொண்டு அதற்கு சரணாகதி அடைதல் அதை வணங்குதல் வழிபடுதல் அதனுடைய வாக்குப்படி நடக்கிறது விவேக்கம் அது அறிவு அப்படி எல்லாம் என்னன்னா மனம் போன போக்குல பாட்டு கடவுள் ஒண்ணும் இல்லை அப்படின்னு நினைச்ச அதுதான் அறியாமை அதா முடத்தனம் அதா காட்டு முராண்டித்தனம் சொல்லிட்டேன் இந்த இரண்டாவது பாடல கடவுளின் லட்சணம் என்னது பாலறிவர் அவர் சர்வஜன் அனைத்தையும் அறிந்தவர் ஞானஸ்வரூபம் என்ன சொல்ல போனா அனைத்தையும் அறிந்தவர் கூட அறிவே வடிவானவர் அவர் வந்து அறிந்தவன் அறியப்படும் உடம்பு அரிய அனைத்தையும் அறியக்கூடிய சக்தியும் அவருக்கு இருக்கு அவரே அறிவு வடிவானவராக இருக்கிறார் ஞானஸ்வரூபமா இருக்கிறார் ஆனால் உலகத்திற்கு காரணம் ஒரு பொருள்னா அந்த பொருள் ஜட பொருள் அல்ல அது சேதன பொருள் சத்து சித்து அதுக்கப்புறம் மூணாவது பொருள் அடுத்த திருப்பொருள் மூன்றுல என்ன சொல்றாரு குரல் படிக்கலாம் அந்த கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்டான் சரி கடவுள் இருக்கிறார் ஒத்துக்கிறேன் அவர் அறிவுப்பொருளாக இருக்கிறார் அதையும் ஒத்துக்கிறேன் ஆனா அவர் எங்க இருக்கிறார்னா எங்கே வைகுண்டத்துல கையாசத்துலோகத்துல அங்கே இருக்கிறார் எங்கோ எங்கெல்லாம் உலகம் இருக்கோ அங்கேயும் இருக்கிறார் அப்புறம் தான் படைத்த அனைத்து பொருளுக்கும் அவர் சாட்சியாக கைவாக இருக்கின்ற அது இருக்கு பார்த்த உதாரணம் நகை தங்கம் எங்கே இருக்கிறதுனா நகை எங்கெல்லாம் இருக்கோ அங்க தங்கம் இருக்கிறது எங்கெல்லாம் நகை இருக்கோ அங்கே தங்கமானது இருக்கின்றது ஏன்னா அது அதனுடைய காரியம் உலகம் இறைவனுடைய காரியம்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுடன் அவர் அதற்கு ஆதாரமாக ஆத்மாவாக உள்ளே இருக்கின்றார் அவர் அறிவு பொருள்கிறது அறிவதாகவும் சாட்சியாகவும் அவர் இருக்கின்றார் அதனால மலர் இசை ஏகினான் தான் மலருங்கிறது இதயமாகிய மலர் உள்ளமாகிய தாமரை மலரில் அவர் எப்பொழுதும் இருக்கிறார் இந்த உடலை இயக்குபவராக உடல்கள் காரணமாக உடல் மூலமாக அனைத்தையும் அனுபவிப்பவராக அவரே இருக்கின்றார் உடம்புக்கு ஆதாரமாக இருக்கிறார் உடம்பினுடைய அனுபவங்களுக்கு சாட்சியாக இருக்கிறார் அப்புறம் அவரே பிரதிபிம்பமாயிருந்து ஜீவனாயிருந்து அவைகளை அனுபவிப்பவராகவும் அவரே இருக்கின்றார் பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தண்ணில் அந்தரத்தில் சாட்சி மாத்திரமாய் நிற்கும் ஆனால் எல்லோருடைய மனதிலும் அவர் சாட்சியா இருக்கிறார் சாட்சியா இருக்கிறார என்னது அந்த உடம்பு மனதை அவையில் செயல்பட்டு கொண்டு இருக்கின்ற பொழுதும் தான் அதோட அதனுடைய பாதிப்பு அடையாதவராக இருக்கிறார் உடம்புகள் விட்டு உள்ள ஆத்மாதான் இயக்குதுன்னா உயிர் தான் இயக்குதுன்னா உடம்புக்கு வரக்கூடிய இன்பத் துன்பங்களால அவர் பாதிக்கப்படுவாரன்னா அதனால அவருக்கு பாதிப்பு இல்லை அவர் நடத்துபவராக இருக்கிறார் அதே சமயம் அதனால பாதிப்பு அடையாதவராக இன்பத் துன்பம் இல்லாதவராக அதை கடந்தவராக இருக்கிறது இயங்குகின்றது அவருடைய முன்னிலையில் உடலானது இயங்கிக் கொண்டிருக்கின்றது அவர் வந்து இந்த உடம்பு விழிப்பு கனவு உறக்கம் மூன்று நிலைகளுக்கு மாறி மாறி வந்து போய்கொண்டிருக்கின்றது அவர் போக்குவரத்து இல்லாதவராக மாற்றம் இல்லாதவராக இருக்கு உடம்பு மாறிக்கிட்டே இருக்கு உடம்போட தன்மைகள் மாறிக்கொண்டே இருக்கு குழந்தையா இருக்கிற போது ஒரு மாதிரி இருந்தது இளைஞனா இருக்கிற போது ஒரு மாதிரி இருக்கு வயதான ஒரு மாதிரியாயிருக்கு உடம்பு மாறி இருக்கு அப்புறம் ஒரே நாளில் வெளிப்பு நிலையில ஒரு உடம்போட இருக்கிறோம் கனவு நிலையில ஒரு உடம்போட இருக்கிறோம் அந்த தூக்க நிலையில இந்த இடம்பும் ரெண்டு உடம்பும் இல்லாம ஒரு அஜானத்துக்குள்ள இருக்கிறோம் அப்ப இந்த நான்கிறது மாறிக்கொண்டே இருக்கு உடம்புங்கிறது மாறிக்கொண்டே இருக்கு ஆனா இதற்கு உள்ள இதற்கு வேறாக மாறாததாக மாறாதவராக ஆத்மாவானவர் ஆத்மாவானது இருக்கின்றது அல்லது இறைவன் கடவுள் இருக்கின்றார் அவர் எப்படி இருக்கிறார் இந்த உடம்பு மாறுகின்ற பொழுதும் தான் மாறாதவராக உடம்பினுடைய இன்ப துணங்களுக்கு வேறானவராக அதை அறிபவராக அதை அவர் இருக்கின்றார் அவர் மாத்திரம் இருக்கிற பொழுது அவர் எப்படி இருக்கிறார் அவர் ஆழ்ந்த தூக்கத்துல இந்த உடம்பு இல்லை மனசு இல்லை அப்ப என்ன இருக்கு ஆனந்தம் இருக்கு அப்ப அப்பொழுது இந்த ஜீவன் வெளித்திருக்கிற பொழுது தூக்கத்துல இருக்கிற ஆனா இல்ல கணவன் அவன் வந்து ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிறான் இல்ல ஆனா ஆழ்ந்த தூக்கத்துல ஒரு ஆள் இருக்கிற அவர் எப்படி இருக்கிறார் ஆனந்தமா இருக்கிறார் ஆனந்தமா ஆனந்தமா தூங்கி கொண்டு இருக்கிறார் நினைத்தவுடன் நான் ஒன்றையும் அறியாமல் ஆனந்தமாக திரும்பினேன் ஆனந்தமா சுகமா இருந்தேன்னு சொல்றோம் அப்ப அந்த சுகமாக இருந்தது அப்படிங்கிறது அங்க எந்த விஷயமும் இல்லை எந்த பொருளும் இல்லை விழித்திருக்கிற பொழுது இதெல்லாம் இருந்தாதான் சுகம் நாம் நினைக்கிறோம் ஆனா ஆண்ட எதுவுமே இல்லை இல்லாமலே சுகமா இருக்கிறோம்னா இந்த உடம்பு மனசு புத்தி இல்லாமல் அதற்கு வேறாக ஒரு சுகமான ஒரு வஸ்து இருக்கு இருக்கு ஆண்ட தூக்கத்துல அது தெரியும் அதேதான் அது இருக்கின்றது மனசு புறத்தை நோக்கியே விஷயத்தை நோக்கியே போய்கொண்டு இருக்கிறதுனால நமக்கு அது தெரியலை அந்த ஆத்மா இப்பொழுது மாறாததாக ஆனந்தமாக இருக்கின்றது ஆத்மா இருக்கின்றது அது எங்கே இருக்கு சிதாகாசமாக ஹிரதயா காசத்தில் அது இருக்கின்றது அதற்கு சாட்சியாக இருக்கின்றது அதனால் அந்த இறைவனுடைய லட்சணம் என்னன்னா ஆனந்தம் அவர் ஆனந்தமா உள்ளே இருக்கின்றார் முதல் குரல்ல சத்தியம் இரண்டாவது குரல்ல ஞானம் மூணாவது குரல் குரல்ல அனந்தம் ஆனந்தம் மூணுமே இருக்கு உபனிஷத்து பிரம்ம லட்சணமா ஈஸ்வர லட்சணமா கடவுளுக்கு லட்சணமா சொல்லி இருக்கிறது சச்சிதானந்தம் சத்து சித்து ஆனந்தம் அல்லது சத்தியம் ஞானம் அனந்தம் அத முதல் மூன்று குரல்கள்ல வள்ளுவர் காட்டியிருக்கின்றார் சத்து சித்து இந்த மலர்மிசை இயகினாங்கிறது மூலமா அவர் அனந்தமா இருக்கிறார் அவர் எல்லை இல்லாதவராக இருக்கிறார் அவர் எங்கேயோ ஏதோ ஒரு லோகத்துல மட்டும்தான் உட்கார்ந்து இருக்கிறார் தான் படைத்த அனைத்துள்ளும் அவர் இருக்கின்றார் அதனால வரையறைங்கிறது இல்லை கால வரையறை இல்லை இடவரையறை இல்ல பொருள் வரையறை என்பதும் இல்லாம எங்கும் நிறைந்தவராக இருக்கின்றார் எல்லாவற்றுள்ளும் ஆதாரமாக எல்லாவற்றும் ஆத்மாவாக அவர் இருக்கின்றார் அதனால அனந்தம் அனந்தம்னா முடிவற்றவர் எல்லையற்றவர் அடந்தமா இருக்கிறதுனால ஆனந்தம் எங்க வரையறை இருக்கோ அங்கதான அன்லிமிட்டட் செல்போன் முடிஞ்சு போச்சுன்னா துக்கமா இருக்கு இன்னைக்கு ஒரு ஜிபி ஒன் காலையில் பத்து மணிக்கே காலி பண்ணி வரலாம் ராத்திரி அதுக்கு நாலு திரும்ப அடுத்த நாள் தான் வரும்னா அப்ப டேட்டா முடிய போகுது லிமிட்டட்னாக்கா துக்கமா இருக்கு அதுவே அன்லிமிட்டட் இருந்தாக்கா எந்த கவலையும் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அது மாதிரி அவர் வந்து கடவுள் வரையறை இல்லாம இருக்கிறார் அதனால ஆனந்தம் நமக்கெல்லாம் இந்த உடம்புக்கு வரையறை இருக்கு மனசுக்கு வரையறை இருக்கு பொருள்களுக்கு வரையறை இருக்கு கடவுள் அதாரமா இருக்க அத்தா வரையறை இல்லாதவராக இருக்கிறார் அதனால ஆனந்தமா இருக்கின்றார் அந்த தங்கத்துல தங்க நகைக்கு வரையறை உண்டு ஒரு நகை இன்னொரு நகையாக ஒரு நகைன்னா அதற்குன்னு ஒரு பயன்பாடு இருக்கு அதை இன்னொன்னு மாத்தி பயன்படுத்த முடியாது மோதலத்தை வரையலா போட முடியுமா புரியாது அதற்குன்னு ஒரு வரையறை இருக்கு ஆனா தங்கம்ங்கிறதுக்கு வரையறை இருக்க இல்லையே மோதலமா இருந்தாலும் மோதல தங்கம் தான் நகைய வடையலா இருந்தாலும் தங்கம் தான் அப்போ மூட பொருள் காரணம்ங்கிறதுல எதமான வரையறையும் இல்லை அதற்கு துக்கம் இல்லை லட்சணம் மூன்று பாடல்கள் இறைவனுடைய லட்சணம் ஆதி பகவன் வாளறிவன் மலர்மிசை ஏகினான் சாஸ்திரம் வேதத்தபடி சனாதன தர்மப்படி பார்த்தேங்கிறது சத்தியம் ஞானம் அனந்தம் பிர அல்லது ஆனந்தம் பிரம்ம சச்சித ஆனந்தம் அதுதான் இறைவனுடைய லட்சணம் அதுக்கப்புறமும் அடுத்தது நான்காவது குரல்ல அப்படி இருக்கக்கூடிய இறைவனுக்கு இன்னொரு லட்சணம் சொல்றார் வேண்டுதல் வேண்டாமை குரல் படிக்கிறான் வேண்டுதல் வேண்டாமை இலாநடி சேர்ந்தார்கேண்டும் அந்த இறைவனை வணங்குபவர்களுக்கு துன்பம் இல்லை அப்படிங்கிறது இரண்டாவது விரைவில் முதல்வர் இரண்டாவது இறைவன் லட்சணம்னு பார்த்தா ஏழுதல் வேண்டாமை இலா இலாநடிங்கிறது அவருடைய திருவழி ஆனா கடவுள் அப்படிங்கிற இறைவன் அப்படிங்கிறது வேற வேண்டுதல் வேண்டாமை இலான்னு லட்சணம் சொல்ற வேண்டுதல் வேண்டாமையா வெறுப்பு வெறுப்பு நமக்கு சாதாரணமா இருக்கக்கூடியது இதெல்லாம் எனக்கு வேண்டும் இதெல்லாம் வேண்டாம் என்னென்ன நமக்கு சுகத்தை தருமோ அதெல்லாம் வேண்டும் நினைக்கிறோம் இதெல்லாம் நமக்கு துக்கத்தை துன்பத்தை தருமோ அதெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறோம் அதான் இன்பத்துல நமக்கு வேண்டுதல் துன்பத்துல வேண்டாமை இருக்கு இன்பத்தை விரும்புகிறோம் துன்பத்தை வெறுக்கின்றோம் இன்பத்தை விரும்புகிறோங்கிறதுனால இன்பத்தை தருகின்ற பொருள்களையும் விரும்புகின்றோம் இந்த மாதிரி துன்பத்தை வெறுக்கிறோம் துன்பத்தை தருகின்ற பொருள்களை வெறுக்கின்றோம் நமக்கு பொருள் மேல விருப்பு வெறுப்பு கிடையாது இன்ப துன்பத்துலதான் அந்த இன்ப துன்பம் பொருள் வழியா வர்றதுனால அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நமக்கு விருப்பு வெறுப்பு வருகின்றது இறைவன் அப்படி இல்லை அவருக்கு வேண்டிய ஆளு வேண்டாத ஆளு இறைவன் எல்லாமே அவருக்கு சமம் வேண்டுதல் வேண்டாமையில் அவருக்குன்னு சொந்தமா விருப்பு விருப்புங்கிறது எதுவும் இல்லை இவர்களா என்னுடைய மக்கள் தான் அப்ப மத்தவங்கள்லாம் இல்லை எல்லாமே அவருடைய மக்கள் தான் அவன் பணியேற்றுக்கொள்ளல் என்னால் கடவுளை வணங்கவில்லை என்னால அவனுக்கும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கிற உணவு வேலையும் சாப்பாடு கொடுக்குறாள் மற்ற எல்லா வசதியும் கொடுக்குற சொல்லக்கூடாது நிறைய கொடுப்பேன் எல்லா லௌக்கிக விஷயங்களையும் கடவுள் நம்பிக்கை இல்லாத அப்படின்னு சொல்ல சுகவாசியா பத்து தலைமுறைக்கு சொத்து சேர்த்து நல்லா இருக்கிறான் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவன் ஆண்டியா தான் இருக்கிறான் அவருக்கு வேற விதமான ஐஸ்வர்யத்தை அவன் கொடுக்குறான் சொத்து எதுக்கு மன நிம்மதிக்கு தானே சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே இப்போ கடவுள் நம்பிக்கை இருக்கிறவன் அந்த சொத்தோடு இருக்கிறான் குறைவா இருந்தாலும் நினைவா கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் எவ்வளவு சொத்து இருந்தாலும் அதை நினைவு ஆனா தான் வாங்கிட்டே இருக்கான் உடல் பண்ணிட்டே இருக்கிறான் பல லட்சம் கோடி உடன் பண்ணி சேர்த்து வச்சிருக்கிறான் சரி இதுக்கப்புறமாக நமக்கு போதுமான அளவு இருக்கு கொஞ்சம் நேர்மையான அளவிதமா வாழலாம்ங்கிற எண்ணம் வருது அவனுக்கு வரதில்லையே மேலும் அவனால அவனுடைய மனசுல போதாதுங்கிற எண்ணம் இருக்கு உணவு வந்தாலும் நிறைவுங்கிறது அவனுக்கு வரவே இல்லை அதுதான் வறுமை இன்மைங்கிறது தான் வறுமை அந்த வறுமையை அவனுக்கு கொடுத்துருக்கிறாரு மனசு நிறைவு இல்லாமலே நம்பிக்கை இருக்கிறவன் குறைவாக இருந்தாலும் போதும் வந்து வேண்டுதல் வேண்டாமே இல்லை அதே சமயம் அந்தந்த ஜீவன் செய்கின்ற புண்ணிய பாபத்திற்கு என்றார் போல பலனை கொடுக்குறார் என்னால உனக்கு சோதனை கொடுக்குறாருன்னு அவன் செய்த பாபத்தினுடைய பலனை அவனுக்கு கொடுக்குற கெட்டவனுக்கு நல்லது கொடுக்குறாருன்னு அவன் செய்த புண்ணியத்தினுடைய பலனை கைய <laughs> வைக்க ஏ அவருதான் முயற்சிக்கான பலனை கொடுக்கணும் அது அவருடைய அதனால கொடுக்குறேன் அப்புறம் அந்த வரத்தான் தவறா பயன்படுத்தினானா பாப்ப காரியம் அதுக்கான தண்டனை அப்புறம் கொடுக்குற சம்ஹார் அதன் வேற வழி வச்சிருக்கிறார் இவ என்னதான் புத்திசாலித்தனமா பரம் வாங்கன அதுல இருக்கு அதற்கு மேல அவனை சமகாரம் பண்றதுக்கு அவருக்கு வழி தெரியும் அப்ப அவன் தவறா பயன்படுத்தினான் அதற்கான தண்டனையை கொடுக்கிறார் அப்ப நல்ல முயற்சிக்கான பலனை கொடுக்கிறார் தவறான முயற்சிக்கான பலனை அவருக்கு விருப்ப வகுப்பு கிடையாது இவர் நல்லவன் நம்ம ஆளு இல்லை நம்ம ஜாத்தியாரு இல்லை நம்ம மதத்தை சேர்ந்த ஆறு அப்படின்னு பார்க்கறது இல்லை தர்மம் தான் தர்மங்கிறத அவனுடைய அழகு ரோம் நல்லது செய்யற பொழுது நல்லவன் நல்லவண்ண தனியாக அவரால் கிடையாது கெட்டவன் தனியா அவனுக்கு ஆக்கிடையே நல்லது அதிகமாக செய்கிறவனும் நல்லவன் சொல்றோம் அப்ப நல்லதுக்கான பலனை கொடுக்கிறார் கெட்டதுக்கான பலனை கொடுக்கிறார் நல்லவன் கெட்டது செய்தாலும் அதற்கான பலன் கொடுக்குறார் கெட்டவன் நல்லது செய்தாலும் அதற்கான பலனை அவர் கொடுக்கிறார் அதனால அதுல அவருக்கு சொந்த வெறுப்பு வெறுப்புங்கிறது இல்லை அதனால அப்படிப்பட்ட இறைவன் அவர் அவரை வணங்குபவர்களுக்கு அதன் அல துன்பம் இல்லை அதனால அதனுடைய பலன் அதை தனியா பார்க்கலாம் இப்ப முதல்ல நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறது இறைவனுடைய லக்ஷணங்கிறத பார்த்து கொண்டு இந்த நான்காவது பாடல இறைவன் இருக்கிற அவருக்கு சொந்த விருப்பு வெறுப்புன்னு எதுவும் இல்லை என்னுடைய மதத்தை சேர்ந்த ஆளுன்னு பார்க்கிறது இல்லை தர்மம்ங்கிறதா அளவு பலம் அதான் நம்மளுடைய இந்து தர்மம்னு சொல்றோம் என்னுடைய மதத்துல இருந்தாலே காப்பாற்றி வரணும் அது நம்ம மத்தவ மதத்துல என்னுடைய மதத்துல சேர்ந்தா போதும் பேரை கூட மாத்த வேணான்ட்டான் பேரை கூட நீ மாத்திக்க வேணாம் அதனால அதெல்லாம் வந்து இடஒதுக்கிட்டு சலுகைக்கு தேவைப்படுதுனால அப்படியே வச்சுக்க ஆனா சர்ச்சு மட்டும் வந்துட்டு போயிருந்தான் இங்க மட்டும் வந்துட்டு போயிரு அப்படின்னு சொல்லி அது மாறனாக்க ஏன்னா அப்புறம் நியாயத்திற்குனால அவனுடைய மதத்தால மட்டும் தான் கூப்பிட்டு போவாரு அப்படின்னு வச்சிருக்கான் ஆமா நேர்மையா இருக்கானா உண்மையா இருக்கானா ஒழுக்கமா இருக்கா இல்லை மதத்தை சேர்ந்த ஆளா இருந்தா பொது கூப்பிட்டு போயிடுவாருன்னு மதத்தை தோற்றுக்கிட்டு அவர் சொல்றாங்க இப்ப அதை அப்படி சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறான் அதனால அவன் நல்ல நோக்கத்துல சொன்ன அதனால அது வேற ஆனா நம்ம தர்மம் என்ன சொல்றது நீ எந்த மதத்துல இருக்கேங்கிறது முக்கியம் இல்ல எந்த வடிவத்துல கடவுளை வணங்கி அறங்கறத விஷயம் இல்ல நீ குழுக்கமா இருக்கியா தர்மமா இருக்கியா நேர்மையா இருக்கியா முக்கியம் நல்ல பக்தனா அதற்கான தண்டனை கொடுப்பேன் அவன் கடவுள் நம்பிக்கையே இல்லாம இருந்தாலும் நேர்மையா இருந்து அதனால தர்மம்ங்கிறதா இது பிரதானமையுடைய நீ எப்படி வணங்குகிறாய் யாரை வணங்குகிறாய் எந்த வடிவத்தில் எப்படி வணங்கினாலும் யோயோ யாம் யாம் தரும்படுத்த சத்தையாற்றும் மிச்சது சொல்ற யார் யார் எந்தெந்த வடிவத்தில் என்னை வணங்குகிறார்களோ அவர்களுக்கு அந்தந்த வடிவத்தில் இருந்து நான் அதன் புரிகிறேன் அதனால என்னை எந்த வடிவத்துல வணங்குகிறேங்கிறது முக்கியம் இல்லை எப்படி வணங்கவே இல்லைங்கிறது வணங்குறியா இல்லையாங்கிறது கூட விஷயம் இல்லை தர்மமா இருக்கியா இல்லையா தர்மத்துக்கு காணி வர்ற போது தர்மவான்களை காப்பாற்றவர்கள் தர்மத்தை காப்பாற்றுவர்கள் மதத்தை காப்பாற்றுவர்கள் சொல்ற தர்மம் எந்த நாட்டுல எந்த தேசத்துல எந்த லோகத்துல எப்படி இருந்தாலும் தர்மவானா இருந்தா அவனுக்கு அனுகிரகம் பண்ணுவார் தர்ம விரோதமா இருந்தா அவனை நிக்கிரகம் பண்ணுவார் அவனுக்கு எந்த விருப்பு விருப்பும் அவருக்கு கிடையாது அடுத்த வாரம் தொடங்குவோம் ஈஸ்வர <tries> வா மனமுதாசிரியும் சொல்றது அடியார்களுடைய மனசு என்பதுதான் அடியாரிய மனசுனாக்க பக்தர்களுடைய யார் வணங்குகிறார்களோ அவருடைய மனசுல இருக்கிறார் அப்படிங்கிற அர்த்தம் வந்து சகுணமா ஈஸ்வரன் எடுத்துக்கொள்றவர்கள் அவன்னுடைய மனதில் பகவான பார்த்து வணங்குகிறார் அப்படின்னு சொல்லுறாரு ஆனா விற்பனை பிரம்மமா ஆதார ஆத்மாவை பார்த்தாக்கொழுதுமே இருக்கிறேன் மனசிலையும் இல்லாதவனுடைய மனசிலே மனசிலையும் மனசிலையும் அவர் ஆத்மாவாக இருக்கிறார் ஆனா அந்த சர்வ வியாபகம்ங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்க அனந்தங்கிற அர்த்தம் வந்தது அனந்தம்ங்கிறதுனால ஆனந்தம் வேறாதி கொடுத்தது முன்னாடி இருக்கிறேன் எல்லாருக்கும் தெரியும் தாழ கட்டி போதற்கு எளிதாய் உணர்வதற்கு அரிதாய் கிடப்பொருளாய் மிக விளங்கி பீதற்றோ உள்ளுதொறும் உள்ளுதொறும் உள்ளம் உறுப்புவே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஹரிஹி ஓம்